ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்பில் நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன முறையில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் தஞ்சாவூர் ஜில்லா கன்றமாணிக்கிற கிராமத்தில் வைத்தியநாத தீக்ஷிதர்ன்னு ஒரு மகான் அவதாரம் பண்ணி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த தர்மசாஸ்திரங்களை அனைத்து விதமான கிரந்தங்களையும் பார்த்து அத்தனை விஷயங்களையும் எடுத்து அவைகளை சோதனை பண்ணி இவ்வளவு விஷயங்களையும் ஒரே இடத்துல நாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு எழுதி கொடுக்கணும்னு பெரிய ஒரு பரோபகாரமாக செய்த மகானான வைத்தியநாத தீக்ஷிதர் அவரை நாம் சந்தியா காலங்களில் கட்டாயம் நாம் அவரை ஸ்மரிச்சுக்கணும் ஏன்னா இந்த வைத்தியநாத தீஷிதீங்கிற கிரந்தத்தை பண்ணலைன்னா ரொம்ப நாம் எதை எப்படி செய்கிறது இந்த நாளில் தெரியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய காலம் அவர் நம்முடைய தர்மசாஸ்திரங்களை ஆறு காண்டங்களாக பிரித்து நமக்கு எந்த வரிசையில் சொல்லிட்டு வர்றாருங்கிறத வரோம் அதில் ரெண்டாவது காண்டமான ஆன்மீக காண்டத்தில் நாம் காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் என்னென்ன அனுஷ்டானங்களை நாம் செய்யணும் எந்த முறையில் செய்யணும் செய்ய வேண்டிய முறையில் நம்மளால் செய்ய முடியலன்னா அதற்கு மாற்று வழி என்ன செய்ய முடியாமலேயே போனால் அதற்கு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக நமக்கு காண்பிச்சிருக்க காலம்பரை எழுந்ததிலிருந்து எழுந்தவுடனே தேவதைகளை தியானம் எப்படி தியானம் பிறகு பல் தேய்ச்சிக்கிறது பிறகு ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து ஷட்கர்மாணி தினே தினேன்னு சந்தியாஸ்நானம் ஜப்போ ஹோமஹா தேவதா நான் சூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவன் சட்கர்மாணி தினே தினேன்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது சந்தியாவந்தனம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணுறது சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்னா எந்த காலத்தில் சிந்தியாவந்தனம் பண்ணணும் என்ன முறையில் சந்தியாவந்தனம் பண்ணணும் எந்த இடத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் யார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக காண்பிச்சுருக்கார் அந்த சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பவித்திரம் போட்டுக்கணும் இந்த பவித்திரம்னா என்ன தர்பயினால் பண்ணப்பட்ட பவித்திரம் தர்பை எத்தனை விதமாக இருக்குது எந்த விதமான தர்பயை எந்த அனுஷ்டானங்களில் எப்படி உபயோகப்படுத்தணும் ஆசனம் போட்டுக்கிறது ஆசனம்னா பலகாயோ கம்பளியோ போட்டுண்டு அதில் உட்கார்ந்து தான் சந்தியாவந்தனம் பண்ணணும் அந்த ஆசனங்கள் எத்தனை விதமாக இருக்குது எந்த திக்கை பார்த்து உட்கார்ந்து சந்தியாவந்தனம் பண்ணணும் திக்கே தெரியலன்னா எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுறது சந்தியாவந்தனத்தில் எது முக்கியமாக செய்யணும் விரிவாக செய்ய முடியலைன்னா எப்படி சுருக்கி பண்ணுறது அப்படிங்கிறத விரிவாக நமக்கு காண்பிச்சுருக்க அதே போல் ஸ்நானம்னு எடுத்துட்டால் ஸ்நானம் தினம்தோறும் செய்யக்கூடிய ஸ்நானம் அஞ்சு அங்கங்களோடு பண்ணணும் ஸ்நானம் பஞ்சாங்கம் முச்சதேன்னு அஞ்சு அங்கங்களோடு நதிகளில் ஸ்நானம் பண்ணுற பொழுது செய்ய வேண்டிய முறை வீடுகளிலேயே ஸ்நானம் பண்ணுற பொழுது செய்ய வேண்டிய முறை புண்ணிய காலங்களில் செய்ய வேண்டிய ஸ்நானம் நதிகளில் எப்போ ஸ்நானம் பண்ணலாம் சமுத்திரத்தில் எப்போ ஸ்நானம் பண்ணணும் எப்பெல்லாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது சமுத்திரத்தில் நதிகளில் எப்போல்லாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது இவைகளை விரிவாக காண்பிச்சிருக்கார் ஜம் காத்ரி ஜம் என்ன முறையில் செய்யணும் காயத்ரி ஜம் இல்லாமல் சில காமியமாக ஜபங்கள் பண்ணுற பொழுது படிப்பு வரணுங்கிறதுக்காக ஜபம் பண்ணுறது ஐஸ்வர்யம் நிறையா வரணுங்கிறதுக்காக ஜபம் பண்ணுறது இவைகளுக்கெல்லாம் காமியம்னு பெயர் வியாதிகள் போகிறதுக்காக ஜபிக்கிறது கடன் போகிறதுக்காக ஜபிக்கிறது இவைகளெலாம் நைமித்திகம்னு பெயர் இப்படி ஜபங்களை பிரித்து இந்த ஜபங்களை எந்த தேவதையை உத்தேசித்து எந்த நேரத்தில் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ஆன்மீக காண்டத்தில் சொல்லியிருக்க ஹோமம் தினந்தோறும் பிரம்மச்சாரிகளாக இருந்தால் சமிதாதானம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக இருந்தால் அவுபாசனம் பண்ணணும் அக்னிஹோத்திரம் இவைகளெல்லாம் செய்ய வேண்டிய முறை அதே விரிவாக சொல்லியிருக்கார் பூஜை பஞ்சாயத்தன பூஜைன்னு ஆதிசங்கரர் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கார் அந்த பஞ்சாயத்தன பூஜையை எந்த தெய்வத்தை எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் என்ன வஸ்துக்கள்னாலே பூஜை பண்ணணும் அபிஷேகம் பண்ணுற பொழுது தினமும் எந்த வஸ்துகளால் அபிஷேகம் பண்ணணும் காமனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இன்ன காமனை இருந்தால் இன்னும் வஸ்துனால் அபிஷேகம் பண்ணுறது அதேபோல் புஷ்பங்கள் அவைகளுடைய நியமங்கள் புஷ்பங்கள் எடுத்துன்னு வர வேண்டிய முறை என்ன விதமான புஷ்பங்களை சுவாமிக்கு பூஜை பண்ணலாம் என்ன புஷ்பங்கள் எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது சில புஷ்பங்களுக்கு நிர்மாலிய தோஷம் கிடையாது அதாவது பூஜை பண்ணின புஷ்பத்தையே திரும்ப திரும்ப எடுத்து வச்சுன்னு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சில புஷ்பங்களுக்கு மட்டும் உண்டு அவைகள் என்னென்ன சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது என்ன வஸ்துக்களை நிவேதனம் பண்ணணும் அறுபத்தி நான்கு உபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணுறது அல்லது ஷோடசோபச்சாரம்னு பதினாறு உபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணுறது பஞ்சோபச்சாரம்னு அஞ்சு உபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணுறது இவைகளுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு விரிவாக நமக்கு காண்புகிறார் ஆதித்யம் வைஸ்வேவம் வைஷ்வதேவம்னு ஒரு அனுஷ்டானம் ஒவ்வொரு கிரகஸ்தனும் செய்ய வேண்டிய முக்கியமான கர்மா சமையல்னு யார் எந்தெந்த வீட்டிலெலாம் நடக்கிறதோ அவ்வளோ வீடுகள்லேயும் இந்த வைஸ்வேவம்ங்கிறது செய்யணும் அன்னசுத்திக்காக பண்ணுறது அஞ்சு விதமான கொள பண்ணுறோம் நாம் ஒவ்வொருவரும் நான் முளைக்கக்கூடிய தானியங்களை பக்குவம் பண்ணுறோம் இப்படி அஞ்சு விதமான பஞ்சசூனா அப்படின்னு பேர் அஞ்சு விதமான பாப்பம் வருது நமக்கு அந்த அஞ்சு விதமான பாப்பங்களும் போகிறதுக்குத்தான் வைஷதேவம்னு செய்யணும் இந்த வைஷதேவம் செய்கிறதுனால அன்ன சுத்தி அப்படி சுத்தி ஏற்பட்ட அன்னத்தை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு வியாதிகள் வராது புத்தியை கெடுக்காது நமக்கு பிராணசக்தி அதிகமாக கிடைக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் பிராணன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய தர்மசாஸ்திரம் நாம் சாப்பிடக்கூடிய வஸ்துக்களில் தான் பிராணம் இருக்குது கலியுகத்தில் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கிருத்து அஸ்திக்தா பிராண திரேத்தயாம் மாம்சம் ஆசிரித்தா பரேரு ருதிரம் செய்வ கலௌ தூ அன்னாதிஷ்டிதா கலியில அன்னத்தில் தான் பிராணன் இருக்கு அன்னம்னா நான் நாம் சாப்பிடக்கூடிய வஸ்தில் அந்த அன்னம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வைஷ்வதேவம்னு நமக்கு மகர்ஷிகள் வச்சுருக்கா அந்த வைஷ்வதேவம் செய்யக்கூடியதான முறை இவைகளை ஆன்மிக காண்டங்கிற பகுதியில் வைத்தியநாத தீக்ஷிதர் விரிவாக நமக்கு காண்பிச்சிருக்கார் கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்